மேவே த்தமேவசமேவியமேவீதா மூஷிகேந்திரம் யன முந்திரம் ீங்கிரம் மது வியை புன்லம் மாதராசை புருந்திர்வுள்ளீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலா நன்னிலம் மருவும் ஏக்க நாயக்கன் பதங்கள் போற்றி தாண்டவராய சுவாமிகள் சம்பிரதாயப்படி முகவுரையை வழங்கினார் பாயிரம் என்று தமிழிலே சொல்லப்படுகிற முகவுரையை முகவுரைங்கிறது தமிழ்தான் பாயிரங்கிறது ரொம்ப சாஸ்திரீயமான மரபான ஒரு மொழி பாயிரம் ஆயிரம் முகத்தானாயினும் பாயிரம் அல்லது பனுவல் அன்றே என்ற தொல்காப்பியருடைய இலக்கணத்தின் நியதிப்படி பாயிரம் கூறப்பட்டது எப்படியெல்லாம் மரபுப்படி கடவுளை வணங்க வேண்டுமோ குருவை வணங்க வேண்டுமோ அவ்வாறு வணங்கி தான் சொல்லப்போகின்ற விஷயத்தையும் அது யாருக்காக சொல்லப்படுகிறது என்பது பற்றியும் அதனுடைய சம்பந்தம் என்ன என்பது பற்றியும் அதனுடைய பிரயோஜனம் என்ன என்பது பற்றியும் கூறப்பட்டு இந்த நூலின் அமைப்பு பற்றியும் கூறப்பட்டது தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துறை செய்கின்றேனே என்று அந்த இரண்டு பிரிவுகளை நன்றாக நூலின் உட்பிரிவுகளை கூறி இவ்வாறு சொல்லப் போகின்றேன் என்று மீண்டும் மீண்டும் குருவை வணங்கி துவங்குகிறார் நாமும் அந்த குரு சம்பிரதாயத்தை வணங்கி கைவல்ய நவநீத நூலினுள் நுழைகின்றோம் குரு சிஷிய சம்வாத ரூபமாக இந்த நூலானது அமைந்திருக்கிறது குருவுக்கும் சீடனுக்கும் நடக்கின்ற உரையாடல் வாயிலாக கருத்துக்கள் விளக்கப்படுகின்றன உபனிஷதங்களுடைய ஒரு மரபையே இந்த கைவல்ய கையாளுகிறது உபரிஷதங்களில் பெரும்பாலும் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாகவே தத்துவ விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஸ்ரீமத் பகவத்கீதையும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாக குரு சிஷ்ய சம்வாத ரூபமாகவே அமைந்திருக்கிறது சங்கராச்சாரியர் அடிக்கடி இந்த சம்வாத ரூபமாக இருக்கிறதை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் சுகார்த்த பிரதிபத்தியர்த்தம் சுகார்த்த பிரதிபத்தியர்த்தம் குரு சிஷ்ய சம்பாத ரூபேன உச்சியத்தே சுகமாக எளிதில் நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஹேத்துவாக குரு சிஷிய சம்பாத ரூபமாக இவைகள் சொல்லப்படுகின்றன என்று பல இடங்களிலே சொல்லுகிறார் இந்த ஆசிரியரம் ஒரே ஆசிரியரம் என்ன பண்ணுகிறார்னா குரு சீட சம்பாத ரூபமாக அர்த்த நிரூபணம் செய்வதால் ஒரு விஷயத்தை பற்றி எடுத்துக்கொண்டு விளக்குகிறார்கள் தத்துவ நிரூபணம் அதாவது பதார்த்தம் பொருளை பற்றியன்னு அர்த்தம் பொருளை நிரூபணம் செய்வதால் அனாயாசமாக போதம் உண்டாமாகலின் ஆயாசம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நமக்கு ஞானம் ஏற்படும் என்ற காரணத்தால் அனாயாசமாக போதம் உண்டாமாகலின் அனாயாசமாக போதம் உண்டாம் குரு சிஷ்ய சம்பாத ரூபமாக அமையுமானால் அனாயாசம் என்ன அர்த்தம் ஸ்ரமம் இல்லாமல் நமக்கு வந்து எளிமையாக விளங்கும் அர்த்தம் ஏன்னா சாம் சாம்பிரதாயம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் சாம்பிரதாயக்கம் சம்பிரதாயம் சாம்பிரதாயக்கம்ங்கிறது ரொம்ப சம்பிரதாயமாக காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க ஒரு சொல்லுக்கு எப்படி பொருள் சொல்கிறது அது எப்படி புரிஞ்சுக்கிறது பொருள் சொல்கிற விதமாக சொன்னால் அந்த பொருள் மனசில் போய் பதியும் ஆக அந்த முறையை வை கையாண்டிருக்கிறார்கள் நம்ம அதில் நம்ம அடிக்கடி இது வெறும் சொற்களை பரிமாறிக்கிறது இல்லை அருளோட கூட இந்த கருத்துக்களை ஆழமான மனசில் பதியும்படி பண்ணுகிறோம் இது நம்ம சம்பிரதாயத்தில் அதனால்தான் இதை வந்து குரு வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் சிஷ்யன் கீழே இருக்கணும் அப்போத்தான் எப்படி மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீர் வருகிறதோ அப்படி குருவினிடமிருந்து சிஷ்யனுக்கு ஞானம் பாய்கிறது என்று சொல்லுவார் அதனால தான் பராவரா வித்யா என்று முண்டகோபரிஷத் சொல்லுது பரஸ்மாத் பரஸ்மாத் அவரம் பிரதி புரோக்தா பராவரா வித்யா அப்படின்னு இல்லையா முண்டகோபனிஷத்தில் வந்து பராவரா அங்கிரசே யாம் பிரபதேத தாம் பராவராம் அதர்வணே யாம் பிரபதேத்த பிரம்மா அதர்வணே யாம் பிரபதேத்த இருக்கு இந்த மந்திரம் அதர்வெல்லாம் ரொம்ப நாளாச்சு அல்ல த विद्या, பராவராம் வித்யா பராவராங்கிறது பரம்பரைங்கிற அர்த்தம் தான் பரஸ்மாத் பரஸ்மாத் அபரம் சிஷியம் பிரதி புரோக்தா வித்யா பரஸ்மாத் அபரம் பிரதி பரஸ்மாத்னா என்ன அர்த்தம் மேலானவரிடமிருந்து அபரம் கீழான சிஷியனிடத்தில் கீழானனா கீழ் அர்த்தம் இல்லை அவனுக்கு ஞானம் இல்லாத சிஷ்யனுக்கு ஞானத்தை உடையவர் கொடுக்கிறார் அது பணம் இல்லாதவனுக்கு பணத்தை பணக்காரன் பணத்தை தர்ற மாதிரி அது பொருள் ஆனால் இங்கே கொடுக்கறது அருளோடு கூடிய அறிவு ஆக குரு சிஷிய சம்பாத ரூபமாக அர்த்த நிரூபணம் செய்தலால் அனாயாசமாக போதம் உண்டாம்கலின் அங்கனம் இந்நூல் நுவலத் தொடங்கி இது கேட்கும் அதிகாரிக்குரிய சாதனங்களை இங்கே கூறுகின்றார் இப்போ இந்த முதல்ல ந ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வச்சு அஞ்சு வரைக்கும் நாலு தான் சொல்லலாம் பரவாயில்ல அஞ்சையும் சேர்த்து கொண்டோம்னா இதெல்லாம் அதிகாரி லக்ஷணம் அதிகாரி ஸ்வரூபம் இன்னும் நாம சேர்த்துக்கிறதுக்கு அதிகாரி விசாரகா தத்துவ நூலுக்கு அதிகாரியை பற்றிய ஆராய்ச்சி அதிகாரி என்பது தகுதியானவர் அப்படின்னு அர்த்தம் யோக்கியத்தை அதிகாரின அதிக்ரியத்தே இத்தியதிகாரி இந்த சாஸ்திரத்துக்கு இவன் அதிகாரி இவன் தகுதியானவன் இந்த விஷயத்துக்கு இவன் யோக்கியமுடையவன் இந்த ஆள் கணக்கெழுதுறதுக்கு யோக்கியமானவன் இந்த ஆள் பூஜை பண்ணுறதுக்கு யோக்கியமானவன் இந்த ஆள் சமையல் பண்ணுறதுக்கு யோக்கியமானவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தகுதி அவர் அவர்களுடைய குவாலிபிகேஷன் அதனால் இங்கே வந்து இந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள விரும்புபவனுக்கு தகுதிகள் தேவைப்படுகின்றன இல்லைன்னா தகுதி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு வரப்போகிறது அதனால தான் திருவள்ளுவர் மெய்யுணர்தலுக்கு முன்னாடி பதினாலு பதி அதான் பன்னெண்டு அதிகாரம் தகுதிக்காகவே தான் வச்சுருக்கார் துறவரவியலில் திருக்குறளில் அருளுடைமை தொடங்கி துறவு துறவு வரைக்கும் உள்ள பகுதிகளெல்லாமே தகுதி தான் மெய்யுணர்தலுக்கான தகுதிகள் பன்னெண்டது நூற்றி இருபது குரல் தகுதியை பற்றியே பேசுகிறது என்னெல்லாம் தகுதி இருக்கணுங்கிறது தெரிகிறது அதுக்கு பிறகு மெய்யுணர்வு மெய்யுணர்தல் அவாறுத்தல் அந்த துறவு மெய்யுணர்தல் அவாறுத்தல் மூணு ஒரு டாப்பிக்கும்பாங்க ஆனால் துறவையும் தான் சேர்க்கணும் துறவு மனப்பான்மை இருந்தால் தான் மெய்யுணர முடியும் இல்லை இது ஞாபகம் வச்சுக்கணும் நாம் இப்போ தகுதிங்கிறத பற்றி முதல்ல சொல்லணுங்கிறதுக்காக அதிகாரிஸ்வரூபம் ஆர் அதிலம் அதுவா அதிகாரி விச்சார அத்தபி பிரதம பஞ்சஸ்லோகேஷ முதல்ல அஞ்சு பாடல்களில் இது சொல்லப்படுகிறது படிக்கலாம் நித்தியவனித்தியங்கள் நிணயம் தெரிவிவேகம் மத்திய விக பரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதியின் ராறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் நான் ஒரு தடம் தான் இனிமேல் சொல்ல போகிறேன் தமிழ் பாட்டு தானே அதனால ஒரு சொன்னா போகிறோம் இந்நான்கே சாதனம் என்று மொழிவர் இந்த நான்கே சாதனம் முக்தி இந்த நான்குதான் சாதனம் நம்ம படிக்கிற முறை இப்படி படிக்கிறோம் இந்த நான்கே சாதனம் என்பர் இந்த நான்கேன்னு ஏன் தேற்றைகாரம் கொடுத்தாருன்னு ஒரே ஆசிரியர் சொல்கிறார் ஏன்னா நமக்கு வந்து சமாதி சட்க சம்பத்தி ஆறு இருக்குது விவேகம் வைராக்கியம் முகூத்துவம் மூணு சமாதி சட்க சம்பத்தி ஆறு மொத்தம் ஒன்பதுன்னு நினைக்கக்கூடாது சமாதி சட்க சம்பத்திங்கிறது சேர்த்து ஒரு சாதனம்தான் அதனால் நான்கே சாதனம் என்று மொழிவர் யாரு வடநூல் வடநூல் வடநூல் வல்லவர்கள் வடநூல் வல்லவர்கள் வடநூல்னால் உபநிஷத்தை நன்கு அறிந்த பெரியோர்கள் இவ்வாறு சொல்வார்கள் சாந்தோதாந்தோபரதிஸ்தி திக்ஷு எல்லாம் மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது மிருகதாரண்யோ உபநிஷத் பல மந்திரங்கள்லாம் இருக்குது தஸ்ம ச விபசன்ன சமய பிரசாந்தித்தாயமாவித்த யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு முண்டகோபு சொல்லுகிறது தஸ்ம வி தம உபசன்னா விவாள் விவேகி விவான் நித்திய நித்திய வவேகி த தம ச விபசன்னாய சமய மந்திரம் இருக்கே சா விவான் தஸ்மை குரவே உபசன்னாய அந்த குருவினிடம் அணுகி எப்பேற்பட்டவன் வித்வான் வித்வான் உபசன்னாய் வித்வான்னா நித்யா நித்திய வஸ்து விவேக்கு நிர்வேதம் வைராக்கியம் வந்துடுது பிரசாந்த சித்தாய சமாந்வித்தாயமதமாதி ஷட்கசம்பத்தி அது அது மாத்திரமில்ல அந்த முதல் அதுக்கு முதல் மந்திரத்திலேயே தத்விஜானார்த்தம் ச குருமே ஆபிகச்சேதுன்னு சொன்னதுனால அதில் வந்து வைராக்கியமும் விவேகம் அதில் அடங்கியிருக்கு வை ஆனால் இங்கே வித்வான்கிற வார்த்தை தெளிவாக விவேகிங்கிறத சொல்லுகிறது இந்த ரெண்டு மந்திரம் உண்டகோபுர மந்திரத்தை ஞாபகப்படுத்துகிறேன் கோட் பண்ணுறேன் எடுத்துக்காட்டி சொல்லுகிறோம் பிரசாந்த சித்தாய சமான்வித்தாய அப்பேற்பட்டவனுக்கு தான் வந்து எப்படி குருகிட்டிருந்து ஒழுங்காக படித்தானோ அப்படியே சொல்லிக் கொடுக்கணுங்கிறது அந்த மந்திரம் ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் தாகும் ஹோவாச்ச தத்துவத்தோ பிரம்மவித்யாம் தகும் தம் உவாச்ச தத்வத்தா பிரம்மவித்யாம் உவாச்ச அந்த பிரம்ம வித்தியையை சம்பிரதாயப்படி அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் தகுதியுள்ள மாணவன் கேட்டால் முறைப்படி மறுக்காமல் பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது இருக்கட்டும் இப்போ சாதனம் வந்து அப்படி உபனிஷத்துக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு இந்த நான்கே சாதனம் என்று மொழிவர் மொழிவர்னால் பெரியோர்கள் சொல்லுவார்கள் வேதாந்த தத்துவ நூல்களை அறிந்த பெரியோர்கள் சொல்லுவார்கள் மொழிவர் என்னெல்லாம் அது நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் நித்திய அனித்தியங்கள் நித்திய அனித்யம்னா எது நித்தியம் எது அனித்யம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இருந்தாலும் திரும்ப நினைக்கலாம் ஒன்றும் குற்றம் கிடையாது அனித்யங்கிறது இந்த உலகத்தினுள்ளே இருக்கக்கூடிய அனாத்ம வஸ்துக்களெல்லாம் ஆத்மாவுக்கு வத்திரிகமாக இருக்கிறதெல்லாம் அனித்யம்னு நம்முடைய அனுபவத்திலேயே தெரிகிறது ஏன்னா இது நேற்றுக்கு மாதிரி இல்லை நம்ம உடம்பாக இருக்கட்டும் நம்முடைய நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இன்று இருப்பது போல் ஒரு கஷணம் இருப்பது போல அடுத்த க்ஷணம் இல்லை க்ஷண அநியத ஸ்வபாவா ஒரு ஒரு க்ஷணமும் அநியதமாக கொண்டே இருக்குது ஒரு முறை இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்குது க்ஷண பங்குரம் நீர் இந்த இவர் குமரகுருபுரருடைய நீதிநெறி விளக்கத்தில் முதல் பாடல் அப்படிதான் வரும் அதாவது நீரிக் குமிழி ஆக்கை நீரில் சொருருட்டும் நெடுந்திரைகள் எல்லாம் சொல்லுவார் வாழ்க்கை செல்வம் எல்லாம் வாழ்க்கை அவ்வளவு வந்து நஞ்ச் நிச்சயம் இல்லாதது அந்த பாடலை பார்க்கலாம் குமரகுருபரருடைய நீதிநெறி விளக்கம் முதல் பாடல் அதனால் இவ்வளவு அனித்தியமான இந்த உலக வாழ்க்கையில் நாம் இருக்கோம் கடவுளை வழிபடாமல் இருக்கிறது என்ன முட்டாழ்த்தணம் அப்படின்னு சொல்லி முதல் பாட்டு வரும் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் இருக்கட்டும் இவரும் நிறைய சொல்லியிருக்கார் திரும்புவர் சொல்லியிருக்கார் யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை வள்ளுவரே ஒரு அதிகாரம் வச்சுட்டார் நிலையாமைங்கிறதுக்கே ஒரு அதிகாரம் வச்சுட்டு இதெல்லாம் யோசிக்கணும் அனித்தியங்கிறத பற்றி சிந்திக்க ஆரம்பித்தா இதெல்லாம் நமக்கு இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அதெல்லாம் எடுத்து சிந்திக்க ஆரம்பித்தா அற்புதமாக மனசில் பதியும் அனித்தியங்கிறது இந்த அனித்தியிரு மனசில் பதியறத்துக்கு அனித்திய அனித்திய பொருள்களை பற்றி அது எப்படி அனித்தியம்னு சொல்லணும் சூரியன் வந்து மேலே வந்து தான் அப்படி கொஞ்சம் இருந்து தான் அப்படி போயிடுத்துண்ணா சொல்றார் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்குடியாளுடன் மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே போயிட்டார்ண்ணா சர்வசாதாரணம் செல்வம் வந்து கூத்தாட்டு அவை குழாத்தற்றே செல்வம் போக்கும் அது வெளித்தற்று செல்வம் வர்ற மாதிரி இருக்கும் அது கு நாடகத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நாடகம் முடிஞ்சோடனே போகிற மாதிரி ஒரேடியாக போயிடுங்கிறார் திருவள்ளுவர் அதனால் செல்வம் நிலை இல்லாதது உடம்பு நிலை இல்லாதது வாழ்க்கையில் அனித்திய மயமாகத்தான் இருக்குது எது ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு நம்ம எதையும் இது அது மாத்திரம் இல்லை போயிடுமோ போய்டுமோன்னு பயம் வேறு எதோ ஆகிடுமோ வந்துடுமோ போயிடுமோ அதனால் அது நிறைய அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது அதை வந்து புரிஞ்சுட்டால் ஆமா அப்படித்தான் ஆகும் வர தான் செய்யும் போத்தான் இல்லை கூடத்தான் செய்யும் குறையத்தான் செய்யும் அப்படின்னு அது வந்து ஒரு அதனுடைய தன்மை புரிஞ்சுருந்தால் பரவாயில்ல வந்துருமோ வந்துருமோனா வரக்கூடியதுக்கு அந்த வர வருமோ வருமோங்கிறதுனா அது தன்மை அதில் இருக்குதுன்னு அர்த்தம் தானே புரிஞ்சதுக்கு பிறகு அதை விட வேண்டிதானே பற்று இருக்கக்கூடாது அதில் அல்ல அனித்யம் அனித்யத்துக்கு வந்து அனுபவம் பிரமாணம் நல்லாவே இருக்குது பலமாக இருக்குது அனுபவம் ஸ்ருதி பிரமாணம் சொல்கிறது இருக்கட்டும் பிரமாணம் இருக்கட்டும் அனுபவப்பிரமாணம் அனித்யங்கிறதுக்கு தெளிவாக இருக்குது ஆனால் நித்தியங்கிறத வந்து சாஸ்திரம்தான் சொல்லுகிறது நித்தியங்கிறதுக்கு அனுபவப்பிரமாணம் நமக்கு இருக்குது அனுபவப்பிரமாணத்தை சொல்லணும் கொஞ்சம் விளக்கி சொல்லணும் இது வந்து ஸ்பஷ்டமான அனுபவமாக இருக்குது அது அஸ்பஷ்டமான அனுபவம் மாதிரி தெரிகிறது அணுஸ்பஷ்டந்தான் அது கொஞ்சம் விளக்கி சொல்லணும் இது தெளிவான அனுபவம் போன்று இது தென்படுகிறது எது இந்த உலக வாழ்க்கையில் அது தெளிவில்லாத அனுபவம் போன்று தென்படுகிறது எது நித்தியவஸ்து எதுவுமே நித்தியமாக இருக்குமா அப்படின்னா அதனால தான் பௌத்தர்கள்லாம் எல்லாமே அனித்தியம் அனித்யம்தான் உலகத்தோட சுவாவம்னுட்டான் நித்தியமான ஒன்று கிடையவே கிடையாது அது அவர்கள் புத்த மதவாதிகளுடைய கட்சி இது வெறுக்கட்டும் அப்போ நித்தியம்ங்கிறது வே சாஸ்திரங்கள் சொல்லுகிறது பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ நித்திய அனித்திய நிர்ணயம் நிர்ணயம்னா என்னென்னா ஆத்மா ஆத்மா நாசமற்றது அழியாதது ஆத்மா கிரியையற்றது அதான் நிர்ணயமா இவர் சொல்கிறார் ஒரே ஆசிரியர் ஆத்மா அழிவற்றது செயலற்றது அனாத்மா அழிவுடையது செயலுடையது கர்ம ரூபமாகவும் அழியக்கூடியதாகவும் இருக்கிறது ஓயாது செயல் புரியக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல அதனுடைய தன்மையும் மாறிக்கொண்டே இருப்பதாக அழியிறதுனா என்ன ஒன்று இன்னொன்னா மாறிக்கொண்டே இருக்க மாறும் தன்மை இருக்கிறது அதில் நித்யா நித்திய வஸ்து விவேகா அனித்ய வஸ்து ஜானம் நித்திய வஸ்து ஜானம் ரெண்டையும் சேர்த்தா நித்தியா நித்திய வஸ்து விவேகா அது நிர்ணயம் நிர்ணயம் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிறார் உறுதியா நிர்ணயம்னா என்ன ஸ்ருதி யுக்தி அனுபவாபியாம் ஸ்ருதி யுக்தி அனுபவங்களின் வாயிலாக தெரிந்து கொள்ளுகின்ற விவேக்கம் நித்திய வனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் நிர்ணயத்தை கொடுக்கக்கூடிய விவேகம் இந்த விவேகம் வந்து என்ன பண்ணுகிறது நிச்சயத்தை கொடுக்கிறது நன்றாக தெரிவிக்கிறது விவேக்கமானது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று பொருள் இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை வந்து சாஸ்திரத்தினாலேயும் யுக்தினாலேயும் இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறது சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகங்கிற டெக்ஸ்ட்டு சிம்பிள் சிம்பிள் ஸ்லோகங்களில் எளிமையான ஸ்லோகங்களில் இந்த விவேகத்தையெல்லாம் கொடுக்கறது நமக்கு ஸ்ருதி மூலமாகவும் யுக்தி இந்த ஸ்ருதியை கோட் பண்ணுறது யுக்தியை சொல்கிறது தத் யா யுக கர்மச்சித்தோ லோகா க்ஷீயத்தை தத்யா த யா யுக கர்ம சித்தோ ததா அமுத்திர புண்ணிய சித்தோ எப்படி நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுபட்டாலும் அது வந்து நிலையில்லாமல் போகிறதோ அப்படித்தான் சொர்க்கத்திலும் ஏன்னா வேதத்தில் ஸ்வர்க்கம் சொன்னதுனால அதையும் முக்கியமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வேதத்தில் இருக்கிற சடங்குகள்னால் நிறைய சொர்க்கத்தை அடையிறதுக்காக நிறைய சொல்லப்பட்டிருக்கு எல்லா மதத்திலையும் இருக்கு கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த சொர்க்கத்துக்காக பாடுபடுறாங்க இந்த சொர்க்கத்துக்காக காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க அப்போ வந்து இந்த சொர்க்க சுகங்கிறது வந்து அங்கேயும் இதே கதை யதா இக கர்ம சித்தோ லோக்கா க்ஷீயத்தே எப்படி இங்கே நாம் லௌகிகமான கர்மங்களை பண்ணுறபோது அந்த கர்மமானது பலனானது அழிவுடையதாக இருக்கிறதோ அப்படித்தான் புண்ணியத்தினால் அடையக்கூடிய அந்த உலகமும் க்ஷீயத்தேங்கிறது ஒரு மந்திரம் யதா இக கர்மச்சித்தோ லோகா க்ஷீயத்தே ததா அமுத்திர புண்ணிய சித்தோ லோகா க்ஷீயத்தே செயலால் சம்பாதி கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்ததே இங்கே அழிகிறபோது நாம் அது எப்படி அழிகிறதோ அதுபோலவே புண்ணியங்கிற புண்ணியத்தை நிறைய பண்ணி அந்த உழைப்பை பண்ணி நிறைய சடங்குகள் ஓமங்கள் பூஜைகள் பண்ணினாலும் அந்த உலகமும் அதே மாதிரி தான் இதுக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்குது முண்டகோபுரத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதத்து ஸ்ரேயா ஏ அபிநந்தந்தி மூடாக ஜராமிருத்தியும் தே புனரேவாவியந்தி இதையே ஸ்ரேயுன்னு எவன் நினைச்சிக்கிட்டு இருக்கானோ அதாவது ஸ்ரேயசுன்னு நினைக்கிறது என்னது இது வீடு நல்லா இருக்கிறது மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் இதுலயே இருக்கிறது தான் ஸ்ரேயஸ் இப்படி இருந்துட்டா போகும் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல குழந்தை குட்டி இப்படியே இருந்தால் போகும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி சொல்கிறேன் இதையே ஸ்ரேயஸுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான்னா அவன் மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்தில் உழலுவான்னு சொல்கிறது அவனுக்கே வந்து அது பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் வாழ்க்கை பிரவாஹே தே அதிருடா யஜரூபா அஷ்டோக்தவரம் ஏஷு கர்மா ஏதிரேயோ ஏபி நந்தி மூடா ஜராமத்தியும் தேனரேவாப்பி தலஸ்ருதி பிரமாணம் ஆனித்யங்கிறதுக்கு பற்றி நிறைய சொல்கிறது எத்துக்கும் சிவானந்தே இந்த குடத்தையும் படத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் உங்கள்கிட்ட பக்தி பண்ணப்படாதா நான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் அது ஒரு இதுதான் அது ஒரு அழகு ஹட்டோவா முருப்பிண்டோவா பட்டோவா தந்துர்வா இப்படியே பண்ணிகிட்ருக்கேனே அப்படின்னு சொல்லி ஹட்ட டட்ட ஹட்ட பட்டம் பட்டம்னா துணி துணியில் நூல் அப்படிங்கிறோம் ஹட்டம்னா மண் குடம் இந்த ஆராய்ச்சி எத் எத் கிருத்தகம் தத்தது அனித்தியம் எது செய்யப்பட்டதோ உண்டு பண்ணப்பட்டதோ அது அனித்யம் எப்பேற்பட்டால் ராஜாக்கள்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமான கோவில்லாம் கட்டியிருக்கான் அதுவே கல்லுகள்லாம் போயிருச்சு இப்போல்லாம் என்ன பண்ணால் மது சவுத்தெடுத்து வீடு கட்டிட்டுருக்கேன் நிறைய பேர் கோவில் மதுர் சவுத்தடுத்து கோதும் கோவில் மதுரை சௌரில் நல்ல நல்ல கல்லெல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்கா சௌரியமாக நான் பார்த்துட்டே இருக்கேன் நான் ஒரு ஊரில் பார்த்துட்டு இருக்கேன் மெயின் ரோட்டில் இருக்கிற கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் அந்த கல்லை அழகாக பேத்து பேத்து போய் கொண்டு போயிட்டுருக்கான் லாரியிலேயே சிக்கின்னு ஏன்னா கோவில் யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை எடுத்துகிட்டு போய்ட்டுறேன் எதுக்கு சொல்கிறேன் அனித்யிருக்கு அவ்வளோ பகவானோட கோவில் கட்டினா அதுவே இதாக இருதுண்ணா பிரம்மத்தெல்லாம் என்ன எல்லாம் இப்படித்தான் எது கிருத்தகம் தது அனித்தியம் கிருத்தகத்வாத் கட்டவது இதெல்லாம் தர்க்கம் எத் எது எது உண்டு பண்ணப்பட்டதோ அது அது அனித்யம் ஏன்னா கிருத்தகத்வாத் உண்டு பண்ணப்பட்டதால் எப்படின்னா கடவத்து குடத்தை போல அது மாதிரி தான் எல்லாமே அது மாதிரி நாம் எதெல்லாம் உண்டு பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து நமக்கு சந் சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது அது வந்து அழிஞ்சு போகிறதுங்கிறது ஒன்று இருக்குது மாத்தமில்லை நடுவில் நிறைய தகராறு வேறு பண்ணுவது அதுதான் அதோட கஷ்டம் நீங்கள் எதாவது ஒரு பொருளை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கிட்டோம் ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுன்னு இருக்கோம்னா அந்த ஃப்ரிட்ஜு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மாத்திரம் இருக்காது அது அது மாத்திரம் அது கொஞ்சம் நடுவில் நடுவில் என்ன பண்ணுவோம்னா சரியாக கரண்ட் இருக்காது இருக்காது இருக்காது ஆயிரத்தெட்டு இப்போ எல்லாம் கட்ட முடியும் இப்பெல்லாம் பாருங்கள் நீங்கள் மேலே உள்ளே போனதுக்கப்புறம் பைப்பை திறந்தீங்கன்னா தண்ணி சரியாக வராது அப்புறம் என்னென்ன அவ்வளோதான் அடுத்த கதை ஏதாவதுன்னு ஒரு டேங்கை கட்ட வேண்டியதுனால் இதுக்காக பண்ணாமல் இருக்க முடியுமா புரிஞ்சுன்னு இருக்கணும்னு அர்த்தம் அவ்வளோதான் பண்ணாமையாக இருக்க முடியும் பண்ண தான் வேணும் ஆனால் அதில் வந்து அடிக்ட் ஆகிடக்கூடாது இப்படியே ஒன்று பண்ணி அனித்தியத்திலேயே உழல்றதுக்காக வரல நித்தியத்தை வந்து கொஞ்சம் நேரமாவது நினைக்க வேண்டாமா நித்தியத்தை கொஞ்ச நேரமாவது வாழ்க்கையில் நினைக்க நித்தியத்தையே நினைக்காமல் அனித்தியத்தையே உழைச்சுட்டு இருந்தா அதுதான் பிரச்சனை அனித்தியம்னு புரிஞ்சுட்டா போகிறோம் அப்புறம் வந்து அனித்தியத்தில் அளவுக்கு மீறி ஈடுபடப்படாது அவ்வளோதான் அளவுக்கு மீறி அளவுக்கு மீறிங்கிறது ஆளுக்கு ஆள் அளவு மாறுறது அதுதான் அதை விட விசேஷம் எந்த அளவுக்குங்கிற போது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அளவு வச்சுட்டுருக்காங்க நம்ம ஒரு அளவு வச்சுருக்கோம் மரத்தடி சாமியார் இன்னொரு அளவு வச்சுட்டுருக்கார் அப்படி வைக்கிற போது ஆள் ஆளுக்கு அளவே மாற்றுறதும் அதான் எங்கே எப்படி நிறுத்துறது தெரியலேன்னு தான் பார்க்குறோம் இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் நிர்ணயம் உறுதியாக தெரியணும் ஸ்ருதி யுக்தி அனுபவத்தை வச்சு தெரியணும் அது லேஸில் வராதான் எப்போ வரும்னா நிறைய புண்ணியம் பண்ணாதான் நல்ல கர் கர்ம யோகம் பண்ணாதான் புரியும் நிஷ்காம கர்ம யோகம் பண் நிஷ்காம கர்ம கர்மயோகம்னா நிஷ்காமம் தான் கர்மம் பண்ணினா கர்ம யோகம் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற பூஜைகள் எல்லாம் பண்ணினாத்தான் சொல்லப்போனால் சகாமமாக பண்ணினாத்தான் அப்புறம் புத்தியே வரும் அதை விரும்பி பண்ணுறது முதல்ல வந்து ஆசை எல்லாம் இருக்கணும் ஒரு ஒரு இருக்கணும் பையன் வேணாம் ஒரு ஆசையாக இருக்க சம்பாதிக்கணும் போகணும் சொல்கிறாங்க இல்லையா இப்படியேவா இருக்கிறது சும்மா சுற்றிக்கிட்டே ஒரு சம்பாதிக்கணும்னு ஆசை வேண்டாம் ஒரு இது பண்ணணும்னு ஆசை வேண்டாம் நான் பத்து பேருக்கு முன்னாடி நம்மளும் இப்படி ஒன்று ஒன்றா இருக்கணும்னு நினைக்க வேண்டாமா ஏன்னா அது வந்தால் தான் புத்தி வரும் அப்புறம் அதனால் வந்து முதல்லேயே அவன் அப்படியே இருந்துவிட்டான் நான் வளர்ச்சியே இல்லாமல் அதனால முதல்ல அவன் கஷ்டப்படணும் உழைக்கணும் எல்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ணினதுக்கு பிறகு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும் இதுல எல்லாம் ஒன்றும் இது அவன் டெவலப் ஆகிடுவான் பக்குவம் ஆகிடும் உழைச்சி உற்சாகம் வந்து சோம்பேறித்தனம் போய்டும் முதல்ல சோம்பேறித்தனம் போய் சுறுசுறுப்பு வந்துடும் சுறுசுறுப்பு வந்தாலும் உலகத்தில் ஆசையோடு இருப்பான் ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த சுறுசுறுப்பை வேறு விஷயத்துக்கு மாற்றிடணும் அந்த விஷயத்துக்கு வேண்டாம் ஆன்மீக விஷயத்துக்கு ஆழமாக போவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மாற்றி விட்டு அதனால் அது தேவைதான் அதனால்தான் வேதங்கள்லேயே நிறைய காமக்கர்மங்கள்லாம் சொல்லியிருக்கு காமிய கர்மங்கள்லாம் நிறைய சொன்னது காரணமே அதுதான் அல்ல அனித்தியங்கள் எது நித்தியம் அனித்யங்கிறது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அனித்யங்கிறது வந்து அனுபவ ரூபமான ஞானம் இதெல்லாம் அனித்தியம்னு நான் நம்புறேன்னு சொல்லுவீங்களா தெரிஞ்சிட்ருக்கேன்னு சொல்லுவீங்களா சந்தேகம் இல்லையே இதெல்லாம் அனித்யம்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவ முடியும் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுட்டு இருக்குப்பா நேற்றுக்கு இருந்த மரம் இன்றைக்கி ஒரு மாதிரி இல்லை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு தினமபி ரஜினி சாயம் பிராத்த சிசிர வசந்தவு புனராயாத்த கால கிரீடதி கச்சதி ஆயுக ததபி முஞ்சதி ஆஷா வாயு இப்படி கீத பஜகோவிந்தன்னு சொல்கிற தினமும் சூரியன் உதிக்கிறான் மறையறாம் தினமபி சாயம் பிராத்தா ரஜினா ராத்திரின்னு அர்த்தம் ஏதோ தப்பாக இருக்கீங்க தினமபி ரஜினி சாயம் பிராத்தா சாயம்னா சாயங்காலம் பிரத்தானா காலையில் தினமபி ரஜினி சாயம் பிராத்தா சிசிர வசந்தௌ புனராயாத்த வசந்த ரிது வந்தது அப்புறம் சிசிர் ருது வந்து இப்போ தான் ரெண்டாயிரம் ஆரம்பித்ததுன்னு முடிய போகிறது அடுத்த மாதத்தோடு சிசிர வசந்தவு புனராய்தா கால கிரீடதி காலமானது விளையா போய்க் கொண்டே இருக்குது கச்சதி ஆயுகம் தினமும் ஆயுசு நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஆயுசு கூடின்னு இருக்கு ஆயுசு குறைஞ்சின்னு இருக்கு ஆயுசு மாதிரி இருக்குது நமக்கு வயசு நம்பர் தான் கூடுறதே தவிர ஆள் லைஃப் டைம் குறைஞ்சின்னு இருக்குது கால கிரீடதி கச்சதி ஆயுக அப்போவாவது போச்சா உலகத்தில் என்ன அதை பண்ணணும் இதை பண்ணணும் இன்னும் ஒரு நாலு இடத்துல இடம் வாங்கி போடணும் அதை செய்யணும் இதை பண்ணணும் என்னெல்லாமும் கற்பனை கோட்டையெல்லாம் கட்டுறோம் ஆள் காணாமல் போய்டுறாரு இல்லை அதெல்லாம் இருக்குது அடுத்த ஆளுக்கு அவனால் இதே கதை நம்பின்னு இருப்பான் கடைசியில் அது இருக்கும் இவன் போயிடுவான் இல்லை நித்திய அநித்தியங்கள் இதனுடைய தாத்பரியம் என்னென்னா ரொம்ப அளவுக்கு மீறி இந்த உலக இன்பத்தில் அந்த விஷயத்துல எல்லாம் நம்ம ரொம்ப ஈடுபட்டு விடக்கூடாது அதுலேயே ஸ்டக்காகிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம் அதுக்காக வேண்டியதெல்லாம் வந்து இப்படியே தான் சாமியாரெல்லாம் சொல்லின்னு இருக்காங்கம்பாங்க நிறைய பேர் நிலையாமை நிலையாமை அதுக்கு தான் சொல்கிறது சாமியாரை கும்பிட்டுட்டு சொன்னதெல்லாம் கேட்காம ஓடி வந்துவிடுவோம்ண்ணா விபூதியை வாங்கினா வந்து அவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு ஜவன் தியானம் பண்ணுறார் அதெல்லாம் ஏதோ இருக்கும் அதனால் என்ன பண்ணுன்னா அதை வந்து நமக்கு வேண்ட அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணுமே தவிர ரொம்பெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுங்க அப்புறம் கிடச்சால் நீங்களும் சாமியாரை போய்விட்டு தான் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லை நிலையாமை என்று உணரும் புல் அறிவாண்மை கடை அப்படின் விட்டார் வள்ளுவர் நிலையில்லாததை போய் நிலச்சதுன்னு நினைக்கிற அறிவு புல்லறிவு அல்பஞானங்கிறார் முழுசாக தெரிஞ்சுக்கல விவரம் தெரியலை அது வந்து என்ன ஆகுறது நான் துக்கத்துக்கு ஹேத்துவாயிடுறது அனித்திய விஷயங்களுக்காகவே உழைச்சிட்ருந்தோம்னா கடைசியில் அதுவே துன்பத்துக்கு காரணமாகிவிடுகிறது அதுக்கு ஆயிரத்தெட்டு பரட்டு பித்தளாட்டம் முதல்ல தர்மமாக பண்ணி பார்ப்பான் அதெல்லாம் நடக்காது என்னைக்கு நடக்கும் அது நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தர்மத்தினால முடியுமா நமக்கு வர்ற ஆசை பேராசைக்கு தர்மத்தினால் அதை முடிக்க முடியுமோ அதை முடியாது அதனால் என்ன பண்ணுறதுன்னா தர்மத்துலேருந்து அதர்மத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அதுலேருந்து மேல்றதுக்கு ஒருபோது நாள் அதர்மத்துலேருந்து தர்மத்துக்கு வரணும்னு நினச்சா கூட முடியாது அப்புறம் தர்மத்துக்கு வர்றது சிரமம் அப்புறம் தர்மத்துக்கு வந்து அப்புறம் தர்மத்தையும் கடந்து இந்த தத்துவத்துக்கு வரணுமே எவ்வளோ நாள் நமக்கு இருக்கிற குறுகிய நாளுக்குள்ள என்னத்தை பண்ணுறது அதுதான் என்னது அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்காத இன்னைக்கே பண்ணு புண்ணியத்தேங்கிறார் வள்ளுவர் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் இருக்கின்ற சொல்லின்றே இருக்கலாம் அது நித்திய அனித்திய நிர்ணயம் தெரி விவேகம் நித்தியத்தை இது ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அனித்தியத்தை வந்து அனித்யம் வந்து அனுபவமாகவே இருக்குது நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நித்தியம்னு ஒன்று இருக்குங்கிறத ஏதோ பெரியவங்க சொல்கிறாங்க நித்திய வஸ்து ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நாம் நம்பறோம் பெரியவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற காரணத்தினால நம்பறோம் அவங்க அளவுக்கு நமக்கு புத்தி சக்தி பலம் இல்லாததினால அவங்க வார்த்தையை நாம ஆப்த வாக்கியம் ஆப்த வாக்கியம்னா என்ன அவங்க நமக்கு ரொம்ப வேண்டினவங்க நமக்கு நல்லதை தான் சொல்லுவாங்க அதனால் அவங்க வார்த்தையை நாம் நம்புகிறோம் நித்தியத்தை நாம் நம்புகிறோம் அதை பற்றின அறிநித்யம்னு ஒன்று இருக்குதுன்னு பெரியவங்க சொன்னதுனால நம்மளும் என்ன சொல்கிறோம் அப்படி ஒன்று இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி நாம் வந்து நம்பி அதை ஏற்றுக்கொள்வோம் அதுக்கு பேர் ஆபாத்த ஜானம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இது வந்து அனித்யது என்னது அனுபவ ஜானம் யாருக்கு விவேகிக்கு விவேகம் இல்லாதவன் என்ன சொல்கிறோம் நீங்கள் போய் சொல்லி பாருங்கள் இதெல்லாம் நிலையில்லாதுங்க இதுக்கு ஏங்க டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பாருங்கள் யார்டியாவது நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அவர் பாவம் ரொம்ப ரொம்ப ஆசையோடு எல்லாம் பண்ணிட்டுருக்கார் அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து இதுக்கேன் இவ்வளோ நேரத்தை வீண் பண்ணுறீங்க அதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க வாழ்க்கை காலத்தை வீணாக்கிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் தான் வீணாக்கிட்ருக்கீங்க என்னெல்லாம் அனு உலகத்தில் இருக்கிறதுலாம் அனுபவிக்க தெரியாமல் இப்படியே ஏதோ சவத்தை பார்த்துன்னு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நமக்கு வந்து எதுவுமே இல்லை நம்ம சந்தோஷத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய மனதுக்கு நமக்கு எவ்வளோ வித்தியாசம் நீங்கள் சொல்லி பார்ப்போம் புரியாது அதனால்தான் புண்ணியம் இருந்தால் தான் இது அனித்தியம்னே புரியும் வாழ்க்கையில் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற பல சிக்கல்களுக்கு முக்கியமான காரணமே நிலையாமை உணராதது தான் நிலையாமையை உணர்ந்தான்னா மனுஷன் ரொம்ப சந்தோ நல்ல காரியத்தைலாம் முன்னிட்டு போயிடுவோம் அவ்வளோத்து இப்போ அதுக்கு நான் நான் இப்படி தான் நினச்சிக்கிறது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டுக்கு போய் நம்ம ஒரு மூணு நாள் இருந்துட்டு திரும்பி வரப்போகிறோம் மூணு நாளோ அஞ்சு நாளோ அங்கே இருக்க போகிறோம் திரும்பி வந்துட போகிறோம் அப்போ போகும்போது நம்ம அங்கே போய் அங்கே ஏதாவது அதில் சிக்கிப்போமா அங்கே என்ன பண்ணுவோம் அவங்க வந்து சுவாமி வந்தார் நல்ல நல்ல காரியம் பண்ணார் நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார் போனார் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர அங்கே வந்து அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்ம மாட்டினோன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் அது சாதாரணமாக அங்கே போகிற இடத்துல என்ன நடப்போம் அவங்க வீட்டு விவகாரத்தில் தலையிடுவோமா தலையிட மாட்டோம் ஏதாவது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அங்கே ஏதாவது நம்ம வந்து நம்ம பேரை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணுவோமா ஒரு நியாயமான பர்சனை பற்றி சொல்கிறேன் பண்ணுவோமா ஒன்றும் பண்ண மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் அழகாக அங்கே இருந்துட்டு நம்ம அழ அங்கே தெரியும் திரும்பி வரப்போகிறோம் தெரியும் போகும்போதே தெரியும் நமக்கு ஆழமான மனசில் தெரியும் திரும்பி இத்தனாந்தேதி திரும்பி வந்துட போகிறோம் தெரியும் அப்போ போகிற இடத்துல நம்ம வந்து நல்ல பேர் வாங்கிட்டு வரணும்னு நினைப்பமா மாட்டோமா சாதாரண ஒரு கோணத்தில் சொல்கிறேன் அது மாதிரி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்மா இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம் நாளில் போகத்தான் போகிறோம் அப்போ இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னா அதுதான் புரிய மாட்டேங்குது நிறைய பேர் இங்கே இங்கேயே இன்னமும் நிரந்தரமாக இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கும் அது வந்து இந்த மனசில் பதியவே மாட்டேங்கிறது காரணம் புண்ணியம் இல்லாத தான் பாப்பம் அது பாப்பத்தினாலேன்னு சொல்லப்படுறது புண்ணியம் இல்லாதனால தான் இந்த நிலையாமை விளங்குவதில்லை அது விளங்கணும் நிலையாமை விளங்கினாத்தான் திருவள்ளுவர் உடம்பு நிலை இல்லைங்கிறதுக்கு ஏழு குரல் சொல்கிறார் உடம்பு நிலையில்லாதது என்னது ஒரு குரல் இருக்குது புக்கில் துக்கில்னு வரும் ஆ புழு பரந்தற்று இன்னொரு மிச்சில் மிசைவான் நிலம் இருக்கட்டும் பரவாயில்ல அது இல்லை இல்லை பதிவா சரி அதுவும் இருக்குது எனக்கு வச்சுங்களேன் நித்திய அனித்திய நிர்ணயம் தெரி விவேகம் இது வந்து நம்ம நாளைக்கு கர்மாவை பூஜையெல்லாம் பண்ணி தினமும் மூணு நேரம் இப்படி பண்ணுறோமே பண்ண பண்ண தான் விவேகமெல்லாம் ஸ்ட்ராங்காகும் மிக்க மிச்சைவான் மிசைவான் போல சரி அப்போது நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம் முடித்தாச்சு இது விவேகம் விவேகத்தை விவேகம் தான் முதல் சாதனம் விவேகத்தை வச்சு மற்ற சாதனங்கள்லாம் இருக்குது இதுதான் முதல் சாதனம் முதல்ல நிலையில்லாததை வந்து புரிந்து கொண்டு நிலையானதையும் தெரிந்து கொண்டு நிலையில்லாததை வந்து ஸ்ருதி அனுபவத்தினாலையும் நிலையானதை வந்து ஸ்ருதியில் மேலழிந்தாலையாக கேட்டிருக்கோம் அது நமக்கு வந்து இன்னும் அனுபவத்துக்கு அது அனுபவமாக இருந்தாலும் அது அறியாமையினால மறைக்கப்பட்டிருக்கு நாமே அந்த நித்திய ஸ்வரூபமாக இருந்தாலும் கூட அநித்திய ஸ்வரூபத்தோடு நம்மை இணைத்து கொண்டிருப்பதால் நமக்கு அந்த நித்திய ஸ்வரூபத்தை பற்றி விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கிறது வேதாந்த விசாரம் அப்போ இது முதல் தகுதி நித்தியா நித்திய வஸ்து விவேகா அப்புறம் அடுத்தது என்னென்ன மத்திய விக பரங்கள் வ வறுபோகங்களில் நிராசை நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த விவேகத்தோட விவேகத்தோட விஷயம் பிரயோஜனம் என்னென்னா ரெண்டு விதம் ஒன்று அனித்தியத்தில் வைராக்கியம் நித்தியத்தை புரிஞ்சுக்கணுங்கிற ஆசை முவம் ஆக நித்தியத்தில் நாட்டம் அனித்தியத்தில் நாட்டம் இன்மை நித்தியத்தை அறிய வேண்டும் என்கின்ற ஆவல் நித்தியத்தில் பற்று அனித்தியத்தை அறிய வேண்டிய அவசியமில்லை அனித்தியத்தில் பற்றை ஒழித்துவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இது ரெண்டும் விவேகத்தினுடைய பிரயோஜனம் விவேக பலம் விவேகசிய பலம் பவதி விவேகசிய பலே விவேகத்தினுடைய பலே பலம் என்னென்னா வைராக்கியம் முமுக்ஷுத்வம் ஆக மத்திய விஹ பரங்கள்ங்கிறார் மத்தியன்னு சொன்னால் படைப்புக்கும் ஒடுக்கத்துக்கும் இடையில் இருக்கிற சிருஷ்டிக்கும் சம்ஹாரத்துக்கும் இடையில் மாத்திரம் இருக்கிறது அப்போ இந்த அனித்தியத்தை கொஞ்சம் உரு வலியுறுத்தி சொல்கிறார் அவர் இது வந்து படைப்புக்கு முன் இல்லை படை சிறிது காலத்துக்கு பிறகுது இருக்கப் போவதில்லை அவ்வியக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அங்கேயும் மத்தியம்னு இருக்குவாரு கீதையில் அதாவது இந்த உயிர்கள் இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே இருக்கின்றன அவ்வக்தாதீனி பூதானி வியக்தத்தியானி பாரத அவ்வக்த நிதனான் ஏவ தத்ரகா பரிதேவனா அர்த்தம் என்ன இந்த ஜீவர்கள் இந்த உலக உயிர்களெல்லாம் ஒரு காலத்தில் தோற்றத்துக்கு வராத நிலையில் இருந்தது இப்பொழுதான் இடைப்பட்ட காலத்தில் இது தோற்றத்தில் இருக்கிறது இனி மறுபடியும் தோற்றத்துக்கு வராத நிலையில் போய்விட போகிறது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அப்புறம் வந்து பழையனும் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் இடையில்தான் மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கு தோற்றத்துக்கு விழுந்திருக்கு அதனால் இது எடைப்பட்ட காலத்தில் இருந்துட்டு போகிற சமாச்சாரம் நீ இதுக்கு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கீதையில் பகவான் சொல்கிறார் ஆஹா அந்த வியக்த அதை ஏன் வச்சுக்கலாங்க மத்திய யுகபரங்கள் இக பரங்கள்னு சொன்னால் ஈகம்னா இந்த லோகம் இந்த உலகம் பரம்னால் பரலோகம் சொர்க்கலோகம் அங்கே இருக்கக்கூடிய வறுபோகங்கள் அங்கே நாம் செஞ்சிருக்கிற புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே அங்கே புண்ணியத்து இந்த உலகத்தில் நாம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ பொதுவாக பண் பண்ணின புண்ணியம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற சுக போகம் இருக்கிற போகம் நம்ம புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி வறு அதுலேயே இருக்குது போகம் வரும் போகுங்கிற அர்த்தத்தை அது காட்டுறார் இக பரங்கள் வறுபோகங்கள் போகங்கள் வரும் திடீர்னு கொஞ்சம் நாளைக்கு சுக்கரதை அடிக்கும் சுக்கரதையில் சுக்கர புத்தி குரு புத்தி எல்லாம் அடிக்கும் அப்புறம் கடைசியில் என்னாகும்னா போய்டும் சனி புத்தி வரும் அதனால் சனி புத்தி வரும் ராகு புத்தி வரும் அதனால் என்னென்னா இது வறுபோகம் வறுபோகம்னாலே வந்தது செல்லும் சென்றது வரும் தோன்றியது மறையும் நல்ல வரும் போகங்களில் நிராசை நிராசைனா என்ன அதுக்கு அடிக்ட் ஆகாமல் இருந்துக்கிறது இது வந்ததுன்னா அதுக்கு ரொம்ப பற் வச்சுட்டோம்னா போகிற போது கஷ்டமாக இருக்கும் ஒன்று வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொன்னால் அப்புறம் போகிறபோது வருத்தமாக இருக்கிறது அதனுடைய சுவாவம் நமக்கு வருத்தமோ கஷ்டமாக இருக்குது வருத்தமாக இருக்கிறது வருத்தமாக இருக்கிறத ரசிக்க ஆரம்பித்தா அப்புறம் வருத்தமே கிடையாது வருத்தமாக இருக்கிறதுங்கிறது யாருக்கும் பிடிக்காத ஒன்றாக இருக்குது நல்ல வறு போகங்களில் நிராசை நிராசைனா ஆசை இல்லாமல் இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே உள்ள இந்த இகலோக பரலோகங்களில் இந்த இகலோக பரலோகமே இடைப்பட்ட காலம் அதுக்குள்ளே சூக்ஷம் நிறைய இடை நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அனித்யத்தில் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் தெரியறதில்லை சிலதெல்லாம் அப்போவே தெரிகிறது சிலதெல்லாம் லாங் பீரியட் இந்த உலகம் வந்து அழிய போகிறதுங்கிறது நமக்கு எப்படி தெரிய போகிறது உலகத்துக்குள்ளே இருக்கிற பொருள்கள் அழியிறது திடீர்னு ஒரு பூமியை வெடித்து செதுறதுன்னு வச்சுங்கண்ணே இந்த பூகோளமே வெடித்து அப்படியே தூள் தூளாக செதறி போகிறதுன்னு வச்சுப்போமே அதேபோல் நமக்கு தெரியாது ஆனால் இதுக்குள்ளே எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு ஆக மத்தியங்கிறது வந்து இடைப்பட்ட காலத்தில் மாத்திரமே உள்ள இகலோகத்திலும் பரலோகத்திலும் நாம் செய்த புண்ணியத்தினால் வருகின்ற போகங்களில் நமக்கு பற்றற்ற தன்மை ஏற்பட வேண்டும் இதுதான் ரெண்டாவது தகுதி அவன்தான் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்க முடியும் அதில் ஆர்வம் விஷயானந்தத்தில் இச்சை இல்லாதவனுக்கு தான் ஆத்மானந்தத்தில் ஈடுபட முடியும் சொல்லப்போனால் ஆத்மானந்தத்தில் ஈடுபாடும் விஷயானந்தத்தில் ஈடுபாடு இன்மையும் மனிதனுக்கு தேவை இங்கே வேதாந்த நூல் படிக்கிறவனுக்கு இது தேவை இந்த கிரந்தம் படிக்கிறவனுக்கு தேவை அதனால தான் அவங்க சொல்லிட்டாங்க இந்த அதிகாரம் இல்லைன்னா நீ வந்து உனக்கு உன்னையும் ஒன்று நான் சிரமப்படுத்தலே உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது உனக்கு வைராக்கியம் இருக்குதுன்னு சொன்னால் நீ இதைத்தான் விரும்பி ஆகணும் வேறு வழி கிடையாது உனக்கு இதுதான் சாதனம் இது இதுதான் வந்து வழி நிம்மதிக்கு இல்லை மத்திய விதபரங்கள் வறு போகங்களில் நிராசை இது வைராக்கியம் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் விஷயங்களில் தோஷ தரிசனத்தினால வைராக்கியத்தை அடையிறோம் என்ன தோஷ தரிசனம் துன்பம் கலந்த தன்மை நிறைவை தராத தன்மை அடிமைப்படுத்தும் தன்மை ஆகையினால இந்த உலக இன்ப பொருள்களெல்லாம் நமக்கு எவ்வேறுபட்ட பிரம்ம பதவியே வேண்டாம்னா உபனிஷத்துக்களை எல்லாம் அப்படி தான் சொல்லிருக்கேன் வந்து வை பிரம்மலோக பரியந்தம் எவனுக்கு வைராக்கியம் இருக்கோ அவன் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரின்னு விட்டான் பிரம்மலோகமே எனக்கு வேண்டாம் பிரம்மாவோட போஸ்ட்டு தரையினா கூட எனக்கு வேண்டாம் அங்கேயும் துன்பம் வந்து கொஞ்சம் இருக்கத்தான் இருக்கும் அதனால் எந்த உலகமும் எனக்கு தேவையில்லை பிரம்மலோகமும் கூட எனக்கு தேவையில்லை அப்போது இது வந்து துக்க மிஸ்ரி தத்துவ அதிருப்திகரத்துவ பந்தகத்துவ தோஷம் இதை நான் திரும்ப விளக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம அனுபவிக்கிற சுகத்தில் வந்து அது வந்து எதை அனுபவித்தாலும் அதில் துக்கத்தோடு தான் இருக்குது இப்போ வந்து நம்ம வாழ்க்கையவே எடுத்துக்கலேன் நம்மெல்லாம் வந்து அனுபவி ஒரு எதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம்னு சொன்னாலும் அதுக்கு நிறைய நாம் துன்பத்தை விலை கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம விரும்பி பண்ணுறது வேறு விஷயம் இப்போ நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களே நம்ம விரும்பி இது பண்ணுறோம் துன்பம்னா என்ன சாதாரணமான சில துன்பங்கள்லாம் இருக்குது நமக்கு வந்து அடிப்படையாக சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்கிறதுல ஆனால் ரொம்ப ஆசை வச்சுருக்கிறவனுடைய கதியை நினச்சி பாருங்கள் ரொம்ப ஆசை வச்சு போய்ட்டுருக்குறவனுடைய கதியை நினச்சி பார்த்தா ரொம்ப ரொம்ப சோகந்தான் அது துன்பத்தை வந்து அவன் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக எவ்வளோ துன்பத்தை கொடுக்க வேண்டியிருக்கு அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்புறம் வந்து ஒரு கட்டடம் கட்டணம்னா அது துன்பம் கலந்த இன்பம் நாளைக்கு போய் உட்காந்து ஃபேனை போட்டு படுத்துக்க போகிறோம் அதில் வந்து அப்போ வந்து அதுக்கு வந்து அதுக்கு பட்டா சிரமம் என்ன அவன் வந்தானா அவன் வந்தானா என்ன தலைவலிங்கிறீங்க எனக்கு காட்டிலும் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி அதனால் வந்து இது இது என்னென்னா அது சரியாக நடக்கிறது தானே எனக்கு தலைவலி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அங்கே சரியாக நடந்துட்டு இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கணும் அப்போ துன்பம் கலந்த இன்பம் நம்ம வேறு வழியில் உலகத்தில் உடம்பு எடுத்துட்டோம் வாழ்கிறோம் சரி பரவாயில்லை அப்புறம் அது மாத்திரம் இல்லை அதில் கட்டினதுக்கப்புறம் திருப்தி வரப்போகிறதானே இதை பாருங்கள் இந்த கதவை மாற்றி வச்சுட்டேன் பார்த்தீங்களா கீழே வச்ச மாதிரி மேலே இல்லை பாருங்கள் இப்படியே பண்ணிவிட்டான் என்னன்றது நான் இந்த கதவை தட்டினா இந்த கதவை திறக்க வேண்டியிருக்கு இந்த கதவை தர வேண்டியது அவனுக்கு குடிசே வீடே இல்லாமல் இருக்கான் மரத்தடியில் இருக்கான் நம்ம வந்து இந்த கதவை திறந்தால் அந்த கதை திற பழ தப்பாக வச்சுட்டான் பார்த்தீங்களா நமக்கு என்னென்ன திருப்தி இல்லை கட்டுறது நமக்குள்ள அனுபவத்தை வச்சுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் இதுக்காக இதையே சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்காது இங்கே யாரையாவது சொல்லலாம் நமக்கு புரிய இமிடியட்டாக நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இது அது மாத்திரமில்லை சரி வேண்டாமே இது என்னத்துக்கு பேசாமல் மரத்தடியிலே துண்டை விரிச்சிப்படுத்துகிறேன் நான்லாம் எனக்கெல்லாம் ஃபேன் இல்லாமல் நினச்சே பார்க்க முடியாதுன்னா அப்போ என்னென்னா அடிமைப்படுத்தும் தன்மை பேசாம சரி எல்லாம் இருந்தும்லாம் ராத்திரி கொசு கிடிச்சா என்ன பண்ணுறது சுவாமி அதுக்காவது ஒரு பிளக்கில் மேட்டு கெட்டு போட்டு ஒரு பக்கம் படுத்துக்கணுமே என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு நாம அடிமை அடிமை ஆகிட்டும் என்ன பண்ணுறது இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலான் தான் தோன்றுறது ஆனாலும் கூட கொசுக்கடிக்கு பயந்தே உட்காந்துருக்க வேண்டியிருக்கு இந்த கொசுக்கடி பூச்சிக்கடிலாம் இருக்கேப்பா இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது சாப்பாட்டை பற்றி கவலை இல்லை ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுக்கலாம் பரவாயில்லை நமக்கு வந்து இப்போ எனக்கு வந்து இன்பம் கிடைக்காட்ட பரவாயில்ல துன்பம் வராமல் இருக்கணும் இன்பத்தை நாம் விரும்பலை ஆனால் துன்பம் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் யாராக இருந்தாலும் அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னா அதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு லிமிட்டாக அளவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் அளவாக வச்சுக்கணும் அளவு தான் ஆளுக்காள் மாறுறது அது வேறு விஷயம் வறு போகங்களில் நிராசை இது வைராக்கியம் சொல்லியாச்சு அப்போ அது வைராக்கியம் வந்து விவேகபூர்வக வைராக்கியம் அடுத்தது சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று ஆறு கூட்டம் சத்தியம் உரைக்கணும்னு கடைசியில் போட்டுக்கணும் சமாதி என்று ஆறு கூட்டம்னணாவது முதல்ல விவேகம் விவேகத்துக்கு ஒரு லயன் வைராக்கியத்துக்கு ஒரு லயன் அப்புறம் வந்து மூணாவது லைனில் சமாதி என்று ஆறு கூட்டம் அது பின்னாடி விளக்கப்போற சமாதி என்று ஆறு கூட்டம் ஆறு கூட்டம்னா சமாதி ஷட்க சமூக ஆறு சமாதி என்று சமாதி ஷகாரம் சமாதி ஷட்க சம்பத்திஹமாதிட்க சம்பத்திஹி இதை சொல்ல சொன்னால் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு சரி என்ன சொல்லிடலாம் சம்ஸ்கிருதம் சரி பண்ணலாம் சமாதி ஷட்க சம்பத்தி சமாதி சத்த சம்பத்தி அப்படின்னு சொன்னால் தான் எடுப்படாது அது மாதிரி சொல்ல முடியாது சொன்னால் வந்து என்ன இப்போ எல்லாமே எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் மூணு லட்சத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஷமாதி ஷட்க சம்பத்தி என்று சொல்லும்ன்னுக்கு மூணாவது அடுத்தது என்னென்னா முக்தியை விரும்பும் இச்சை முக்தியை விரும்பும் இச்சை அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்தும் இச்சா முமுக்ஷுதா அப்படின்னு விவேக சூடாவணியில் படித்ததாக ஒரு காலத்தில் ஞாபகம் அதனால் விவேக சுடாமணியில் சொல்லியிருக்கு அகங்காரம் முதல் இந்த தேகம் வரைக்கும் அகங்காராதி தேகாந்தான் அஜான கல்பித்தான் பந்தான் கற்பிக்கப்பட்ட பந்தங்களெல்லாம் ஸ்வஸ்வரூப அவபோதேன தனது ஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதன் மூலம் மோக்தும் இச்சா அப்படி இருக்க முக்தியை விரும்பும் இச்சை மோக்தும் இச்சா முமுக்ஷுதா எதுலிருந்து விடுபட விரும்புகிறோம்னா இந்த உடம்பு மனம் புத்தி இவைகளுடைய கட்டுப்பாட்டில் அதாவது அதுக்கு அடிமையாக இருக்காம அதுலேருந்து விடுபட விரும்புகிறதான் முக்தியில் விரும்பும் இச்சை மோக்ம் என்று முமுக்ஷுத்வம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் முக்தியை விரும்பும் இச்சை முக்தியை விரும்பும் இச்சை புக்தியை வெறுக்கும் இச்சை எல்லாம் வேண்டாம்ப்பா யாராவது ஏதோ நிறைய கொடுத்து சம்சாரி ஆக்க விரும்பினா கூட உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்கள் பொருளுக்கு போகத்துக்கெல்லாம் ஒரு கும்பிடு விட்டுவிடுங்க ஆகினால் வேண்டவே வேண்டாம் பு புக்தி முக்தி முக்திக்கு எதிர்ப்பதம் என்ன புக்தி புக்தியை வெறுக்கும் இச்சை வெறுக்கும் இச்சைங்கிற வார்த்தைக்காக சொல்கிறேன் வைராக்கியம் ஏன்னா வைராக்கியம்ங்கிறது பொருள்களை விரும்பவும் கூடாது வெறுக்கவும் கூடாது அதுதான் ஏன்னா நம்ம இன்னொருத்தர் அனுபவிக்கிற மாதிரி அவர் கஷ்டமாக இருக்கும் நமக்கு நம்ம வேண்டாம்னு விட்டுவிட்டோம் அல்வா சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒரு கொள்கையை கொடுத்துட்டோம் வச்சு உங்களை அல்வா சாப்பிட்றது இல்லை அல்வா விட்டு விடலாம் ஏன்னா ரொம்ப அளவுக்கு மீறி அல்வா கடுமையாகிட்டேன் நான் அல்வா வேண்டாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் ஆனால் இன்னொருத்தன் சாப்பிட்ற போது அது நல்லா இருக்கும்ல சரி விட்டுட்டேன் என்ன பண்ணுறதுன்னா வந்து அது வந்து அது வந்து இதாக இருக்குது அது இன்னொரு குரூப் இருக்குது இன்னொரு குரூப் அதெல்லாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் ஏன்னா இவனுக்கு இவனுக்கு சாப்பிட முடியாது அதனால் இதெல்லாம் சாப்பிடாதீங்க வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் நல்லதில்லைங்க ரொம்ப கெடுதல் நான் பார்த்துட்டேன் அவருக்கு ரொம்ப நாள் ஆக புரிகிறதுக்கு அவர்கிட்ட போய் சொன்னால் நமக்கு வந்து என்னமோ புண்ணியம் வந்து அறகுர வைராக்கியம் வந்திருக்கு அறகுறை வைராக்கியம் அதுவே ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியாது அப்படிக்குள்ள அதுக்குள்ளே இன்னொருத்தருக்கு உபதேசம் அதனால் இன்னொருத்தர் வந்து அவங்களுக்காக புத்தி வந்து வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அதனால் வந்து உலகத்தை ஒரு நாளும் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களை நாம் வெறுக்கக்கூடாது அதுதான் விஷயம் அவங்களோட நம்ம சம்பந்தம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை வெறுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வெறுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே அன்போடு அவங்கள்டே இருக்கேன் நான் மாட்டிப்பேன் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிரதையாகவும் இருக்கணும் அதனால் ரொம்பவும் இது பண்ணிடக்கூடாது அதே சமயம் வெறுக்கவும் கூடாது ரொம்ப சேர்ந்து அந்த வாசனைலாம் உனக்கு வந்துடும் அதனால் வெறுக்கவும் வேண்டாம் விரும்பவும் வேண்டாம் நியூட்ரலாக நம்ம காரியத்தை பண்ணிகிட்டே அது ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும் உலகப் பொருளில் வெறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை நான் பாஷைக்காக அப்படி சொல்கிறேன் முக்தியை வெறும்பும் இச்சை இவருடைய பாஷையில் அவர் சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறார்னா இந்த எப்படி வைராக்கியங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நிறைய சாஸ்திரத்தில் ஸ்லோகங்கள்லாம் எப்படி சொல்லியிருக்குன்னு கேட்டால் வாந்தி எடுத்ததை திரும்பவும் சாப்பிடுவானா அதுதான் உதாரணம் அது மாதிரி அதை பார்த்தா எப்படி அருவெருப்பு இருக்கும் அது மாதிரி வேண்டாம் அப்படின்னுமா மலத்தை பார்த்தா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் இந்த பக்கம் மலம் இருக்கட்டும்னு வச்சு போமான்னா நமக்கு அதில் வந்து அருவறுப்பு இருக்குது அதனால் மூத்தம் மலம் இதுலெல்லாம் நமக்கு அருவறுப்பு இருக்கிற மாதிரி இந்த உலக விஷயங்களில் அருவறுப்பு இருக்கணும் அப்படின்னே சொல்கிறது சில சாஸ்திர வாக்கியங்கள்லாம் காக்கசிய விஷ்டாவது அசஹ்ய புத்தி காக்கையின் விஷ்டையை போல அசஹிய புத்தி வேண்டாம்ப்பா நமக்கு வேண்டே வேண்டாம் இந்த பொண்ணு பொருளு போகமெல்லாம் இ வேண்ட வேண்டாம் அது மனசில் நல்லா புரிஞ்சுன்னு சொல்லணுமே இந்த உலக விஷயங்கள்லாம் நமக்கு வேண்டாம் அதையும் இதையும் ஒன்றாக நினைக்கிறாங்க அவங்க அதுக்கு வேணும் இவங்களுக்கு தான் அவங்ககிட்ட போய் சொல்கிறது இல்லை இப்போ ஏன் வச்சுக்கோ இது காக்கா விஷ்டி இதுவும் ஒன்று அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லக்கூடாது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம புரிஞ்சு நினச்சிக்கிறது காக்கசிய விஷ்டாவது அசக்கிய புத்தி அதை பிரிக்கலை எனக்கு வேண்டாம் அறுவருப்பாக இருக்குது நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அந்த தேனி பக்கமே எட்டி பார்க்கவே மாட்டேன் அசக்கிய புத்தி அப்படின்னு சொல்லி அது வந்து வெறுப்புணர்ச்சி ஆனால் வெறுப்புணர்ச்சிங்கிறது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இந்த வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்துறது இல்லை நம்மளுடைய மனசுக்குள்ளே நமக்கு முக்தியில் இச்சையை நல்லா விருத்தி பண்ணுறதுக்காக அதை வச்சுக்கிறது நல்லது ரொம்ப ஜாகிரதையாக அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் அது மாத்திரமில்லை சத்தியம் உரைக்க வேண்டும் இந்நான்கே சாதனம் என்று சத்தியம் உரைக்க வேண்டும் அப்படி படிக்கணும் இந்நான்கே சத்தியம் உரைக்க வேண்டும் என்று மொழிவர் அப்படின்னு முடிக்கணும் இந்த நான்கு தான் சாதனம் என்று சத்தியம் உரைக்க வேண்டும் உண்மையாக சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நன்றாக தெளிவாக உள்ளத்தில் படும்படி இந்த பாரப்பா இந்த தகுதியெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோ இல்லைன்னா அப்புறம் உனக்கு த இங்கே ஆசிரமத்தில் கஷ்டமாக இருக்கும் இந்த நாலு தகுதி இருந்தால் தான் உனக்கு வேதாந்தம் புரியும் புரிஞ்சாலும் நிற்கும் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத முதல்லையே சொல்லிவிடணுமா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லணும் சத்தியம் உரைக்க வேண்டும் இதை உண்மையாக உறுதியாக சொல்ல வேண்டும் இன்னொரு பாட்டம் இருக்குது சத்தியின்னு உரைக்க வேண்டும்ன்னு இருக்கான் சக்தின்னு உரைக்க வேண்டும்னா அவன் சக்திக்கு புரிஞ்சுக்கிற சக்திக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்கணுமா அப்படி ஒரு பாட வேதமும் இருக்குங்கிறார் சக்தியின்னு உரைக்க வேண்டும் அந்த கேட்கறவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சொன்ன உடனே பயந்துட்டான் நான் கொஞ்சம் மெதுவாக சொல்லணும் உடனே எடுத்த உடனே இது ஆனித்யம் இதெல்லாம் இது யூஸ்லெஸ் ப இது எல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது அப்படி இப்படின்னா எடுத்த உடனே சொன்னால் இவர் என்னமோ வேற எங்கேயோ மாற்றி விட்டுவார் பொருள் நம்மளை அப்படின்னு சொல்லி பயந்து விடுவான் ஆனால் நார்மலாக அவனுடைய கிரகிக்கிற சக்தியை தெரிந்து கொண்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் அதிகாரியோடய புத்தி அவரை பேசுகிற தெரிஞ்சிடும் அவருக்கு எது இதுலெல்லாம் கொஞ்சம் ஆசை இருக்குது எதுலெலாம் ஆசை இல்லை அதுக்கு தான் நிறைய என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு இன்டர்வியூ பண்ண வேண்டியிருக்கு கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு நிறைய கேட்டு இப்படி பண்ணுவீங்களா அப்படி பண்ணுவீங்களா எல்லாம் கேட்டு இதெல்லாம் வச்சு ஒரு கெஸ் பண்ணுறோம் அனுமானம் பண்ணுறோம் அதுவே நிறைய தப்பி போய்டுது அப்படி இருந்தாலும் இருக்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறது தானே ஆக சத்தியம் உரைக்க வேண்டும் சத்தியின் உரைக்க வேண்டும் அவர்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு அதை சொல்ல வேண்டும் சத்தியமாக சொல்லி ஆனும் முதல்ல இதை சொல்லாமல் எடுத்த வந்து எல்லாமே பிரம்மந்தான் மற்றதெல்லாம் ஒரு மாயை தோற்றம்னு சொன்னால் புரியாது முதல்ல அவனுக்கு வந்து உலக சுகத்தில் சுகம் இல்லை விஷயத்தில் சுகங்கிறது உண்மையில் கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சுருக்கணும் அப்போ தான் அவனுக்கு வேதாந்தத்தில் உண்டாகும் சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு தகுதி ஏற்படும் ஆனால் நித்திய அனித்திய நிர்ணயம் தெரி விவேகம் மத்திய விஹபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்ற ஆறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனமின் நான்கே எல்லாருந்தும் மோட்சத்தில் மாத்திர இச்சை இல்லைன்னு வச்சுங்களேன் எல்லாம் அவுட்டு முண்டகோபனிஷத்தில் கூட வந்திருக்கும் நாயமாத்மா பிரவச்சனேன லபியா நமேதயா நகுநாஸ்ருனயமே வைஷவணுதே தயனியா தசைவ ஆத்மா விவணுதே தனூம் ஸ்வாம் முண்டகோபனிஷத் சொல்லுகிறது இது திரும்ப திரும்ப ஊ மந்திரத்தை உருப்போட்டு நாயமாத்மா பிரவச்சனேன லபியனா வேத பாராயணத்தினால இந்த ஆத்மாவை அடைய முடியாதுன்னு அர்த்தம் பிரவச்சனம்னா சொற்பொழிவு கேட்குறதுன்னு அர்த்தம் நல்ல வேத பாராயணம் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மோட்சம் அடைய முடியாது நாயமாத்மா பிரவச்சனே நலப்பியா நம் மேதையா நல்லா புரிஞ்சுக்கிற சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிற சப்தமஞ்சரி தாத்து மஞ்சரி அத்துப்படி எந்த தாத்து வேணாலும் கேளுங்க நான் எந்த கணத்தை வேணாலும் கரெக்டாக சொல்லுவேன் அப்படி நம்ம சொன்னாலும் கூட அதாக இருந்தாலும் கூட முடியாதுங்க நான் மேதையா நிறைய எனக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்குது அப்படின்னாலும் உனக்கு வந்து மோட்சம் வராது ஆத்மா ஆத்மக்யானம் உண்டாகாது நான் பகுனாஸ்ருத்தை நான் நிறைய கேட்டாலும் முடியாது அர்த்தம் நிறைய சொற்பொழிவுகள்லாம் போனாலும் முடியாது உனக்கு முமூத்துவம் வேணும் உலகத்தில் ஆசை இருக்கக்கூடாது மோட்சத்தை பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உனக்கு தீவிரமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அது வீண் புண்ணியம் கிடைக்கும் மோட்சம் கஷ்டமாயிடும் இல்லை புண்ணியம் கிடைக்கும் சொல்லப்போனால் இப்படி ரொம்ப வருஷமாக போனதுனால ஒரு முமுக்ஷுத்துவம் உண்டாயி அந்த முமுக்ஷுத்துவத்தினால்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் அந்த முமுக்ஷுத்துவத்தை வலியுறுத்தி சொல்கிறதுக்காக அந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக வேதம் படிக்கணும் நான் வேதம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை முமுக்ஷுத்துவத்தை வலியுறுத்தி அது சொல்லப்பட்டிருக்கு முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனமின் இவருடைய உரையை படிச்சுட்டு முடிச்சுட்றேன் நித்தியம் ஆன்மா அனித்யம் தேகாதி பிரபஞ்சம் நித்தியம் அப்படின்னா என்ன ஆன்மா அநித்யம் தேகாதி பிரபஞ்சம் முடிச்சுட்டர் தேகாதி பிரபஞ்சம் நிர்ணயம் ஆன்மா நாசம் இன்மையதும் நிர்ணயம் அதுதான் பிரபஞ்சம் நாசம் உடையதும் கிரியையை உடையதுமாம் என்னும் தன்மை அதான் நிர்ணயம் நிர்ணயம் என்றால் என்ன ஆன்மா நாசம் இன்மையதும் கிரியை இன்மையதுமாம் பிரபஞ்சம் நாசமுடையதும் கிரியையை உடையதுமாம் என்னும் தன்மை இவைகளின் பகுத்தறிவு விவேகம் முடிச்சு இப்படிதான் விளக்கத்தோட இதுக்கு எதுனா என்ன ரத்ன சுருக்கமாக எழுதுறதுன்னு இருக்கு இல்லையா அதுதான் இது நம்ம தான் விரி விரிக்கிறோம் நல்ல விவேகம் நல்லா இகலோக பரலோகங்களில் உள்ள போகங்களில் துக்காதி தோஷ தரிசனத்தால் அனித்தியம் துக்காதி தோஷ தரிசனத்தால் வான்தாசனை வந்தாசனம்னா வாந்தி எடுத்ததை சாப்பிட்றது நான் எப்படி பண்ணுவான் வந்தாசனை மூத்திர புரீஷங்களில் போல அறுவறு புற்று ஆசை விடுவதே இகாமூத்திரார்த்த பலபோக விராகம் பிரம்ம பிராப்தியும் அனர்த்த நிவர்த்தியும் மோட்சத்தின் இவற்றின் கண் உளதாகும் இச்சை முமுற்றுத்துவம் சமம் முதலே ஆரையும் ஒரு சாதனமாக எண்ணி இருப்பதால் சாதனம் ஒன்பது அல்ல என்பார் நான்கே தேற்றம் கொடுத்தார் சக்தியின் என்பது பாடமாயின் வைராகியமும் சரீர வலியின் அளவு கூற பொருளுரைத்துக் கொள்க சாதனம் நான்கனுள்ளே முன்னர் விவேகத்தைச் சொன்னது முன்னே முன்னே விவேகம் உளதாயிற்றான் பின்னர் வைராகியாதி உத்தர சாதனங்கள் உழவாம் புரியுறதோ வைராகியாதி உத்தர சாதனங்கள் உழவாம் அக்துலதாகாதேல் உத்தர சாதனங்கள் உழவாக ஆகலின் என்க முடிஞ்சது எனக்கு புரியுது அது இல்லைன்னா மற்றதெல்லாம் வராது ஆஹா எச் சத்வே ய்சத்வம் எதபாவே எதபாவகா தத்தச காரணம் என்பது நியாயம் எது இருந்தால் எது வருமோ எது இல்லைனா எது வராதோ அதுவே அதுக்கு காரணங்கிறதுனால ச வேதா சாதன சதுஷ்டய சம்பத்தி சத்வே வேதாந்த ஜான பிராப்தி தத்துவ ஜான பிராப்தி அசத்வே ஜானப்பிராப்தி நபதி அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வோமவ்வாத்தய திணாமூர் நம ஓம் ஷாதிஷ்ஷா ஹரி